ஒன்பது உங்களின் முகத்தை அல்லாஹம் வேறுபடுத்தி விடுவான் என்று நபிசல்லும் அலிஹிவசல்ல அவர்கள் கூற கேட்டேன் புகாரி ஏழு ஒன்று ஏழு முஸ்லிம் நான்கு மூன்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அம்புகளை சரியாக வைப்பது போல் எங்களின் வரிசைகளை நபிசெல்லாமோ அணிந்த அவர்கள் சரி செய்வார்கள் விளங்கிக் கொண்டோமா என்பதையும் பார்ப்பார்கள் பின்பு அவர்கள் ஒரு தொழுகைக்காக வீட்டில் வந்து நின்று தக்பீர் கூற முயன்றார்கள் அப்போது ஒருவர் தன் நெஞ்சை வரிசையை விட்டும் விலகியவராக இருக்க கண்டார்கள் அல்லாஹுவின் அடியார்களே உங்களின் வரிசைகளை சரி செய்யுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வேறுபாட்டை உருவாக்குவான் என்று கூறினார்கள்